சன்மார்க்க விவேக விருத்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நம சன்மார்க்க விவேகவிருத்தி விளம்பரம் அறிவுடைய நண்பர்க்கு அன்போடு வந்தனஞ்செய்து அறிவிக்கை நண்பர்களே உலகில் வழங்கும் பிறப்புகளுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பொருளின் அனுபவங்களை காலமுள்ளபோதே அறிந்து அனுபவித்தல் வேண்டும் அங்கனம் அறிந்து அனுபவிப்பதற்கு சன்மார்க்க விவேக விருத்தியே சாதனம் ஆதலின் அதனை அடைவதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்று வழங்குவிக்கும் நிமித்தம் இதனடியில் தனித்தனி நம்மால் இயன்ற அளவில் மாதந்தோறும் பொருள் உதவி செய்வதாக கைவொப்பமிட்டு மேற்குறித்த வண்ணம் நமக்கும் பிறர்க்கும் பயன்படும்படி வழங்குவிப்போமாக இங்கனம் சன்மார்க்க சங்கத்தார் சன்மார்க்க விவேகவிருத்தி விளம்பரம் முற்றிற்று